வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பதினைந்து இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையில் இருந்து அலுமீலு அனைவருக்கும் இனிய தாய் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட்டை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக சிக்கன நாள் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குளோப் சாக்கர் விருதை வென்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மூன்று உலகிலேயே மிகப்பெரிய கண்களை கொண்ட உயிரினம் மாபெரும் கனவா எனும் கொலோசல் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக கட்டிடக் கலை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலக ஆரோக்கிய தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது மூன்று இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி